ிாத்தய தோத்தேற்றை கப்பணையிருஷ்ணாயிரு நம ஸ்ரீமத் ரெண்டாவது அது அஞ்சாவதுலோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் இப்போ கு மகானுபாயோக் பைக் ஹாமாஸ் ஹைவீயோ பிரதி இதெல்லாம் கொஞ்சம் மீட்டர் பரிசாக இருக்குது அதாவது அர்ஜுனனுடைய மனநிலையை அழகாக படம் பிடிச்சி காட்டக்கூடியது இதில் பல உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது நான் சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட இந்த சாஸ்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் படிக்கிறதுக்கு ஒரு ஆசை நல்லா வரணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அர்ஜுனனுடைய சொற்களிது மகானுபாவான் அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் தூய்மையான இந்த குருமார்களை மகானுபாவர்கள்னா அறிவு ஒழுக்கம் சொற்கள் இதிலெல்லாம் சிறந்தவர்கள் அப்பேற்பட்ட குருமார்கள் பெரியோர்கள் இவர்களை கொல்லாமல் இகலோக்கே பைக்ஷமபி போக்தும் ஸ்ரேயாக இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துக்கூட சாப்பிடலாம் இந்த இடத்தை தான் நாம் அர்ஜுனன் துறவு வாழ்க்கையை விரும்புகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிப்பதாக எடுத்துக்கிறோம் அதாவது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு பிச்சை எடுக்கக்கூடாது பிக்ஷை எடுக்கக்கூடாது பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்யாசி இவர்களெல்லாம் சமைக்கக்கூடாது இல்லறத்தார்கிட்ட போய் பிக்ஷை ஏற்றுக்கொண்டு தாங்கள் கல்வி கற்கவும் கடவுளை தியானம் செய்யவும் தத்துவ ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும் இந்த மூன்று பேருக்கும் நேரம் நிறைய வேணுங்கிறதுக்காக தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணையின் வள்ளுவர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு உபகாரம் செய்கிற வழக்கம் அர்ஜுனன் இங்கே என்ன சொல்கிறான் சன்னியாசியா போயிடலாம் இவர்களை கொன்று பாபம் வர்றதை விட சன்னியாசியா போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறான் அதுக்கு அடுத்த வரியில் சொல்றான் ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் அவர்கள் துரியோதனனுக்கு திருப்தியை பண்ணணும்னு நினைக்கிறார்கள் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா அவன் சாப்பாடு போட்டிருக்கான் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான் அந்த ஒரு எண்ணத்தில் நமக்கு இத்தனை வருஷமாக உதவி செஞ்சுருக்கான் அவன் நம்ம இவனுக்கு உதவி செய்யாமல் என்ன பண்ணுறது நமக்கு யார் உதவி செய்கிறானோ அவன் ஒரு வேளை இல்லாட்டா கூட அது மனசில் உள்ளூர அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து லௌக்கிக்க விஷயந்தான் தப்பு பண்ணுறதுல கூட ஒரு தர்மத்தை வச்சுருக்காங்க ஒரு திருடுறதில் கூட ஒரு தர்மம் இருக்குதுன்னு சொல்கிறான் அதே மாதிரி கையில் பொருளை வாங்கிட்டால் எந்த ஒரு வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தான் நம்ம பண்ணணுங்கிற அளவுக்கு அதில் ஒரு சின்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் மக்கள் அது மாதிரிலாம் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் பெரியவங்க தான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக நம்மளை பாதுகாத்துருக்கான் இவனுக்கு உதவி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக இருக்கும் அப்படி தான் வியாசர் சித்தரிக்கிறார் ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் சித்தரிக்கிறது இல்லை அந்தந்த பாத்திரங்களை அவரவர்களுடைய மேலான உயர்வான தன்மைகளையும் அதே சமயம் சில வீக்னஸ் இருந்தால் அதையும் தெளிவாகத்தான் வியாசார் வர்ணிச்சிருக்கார் மகாபாரதத்தில் அதுக்காக ஒருத்தர் ஓஹோன்னு பெருசாகவும் சொல்கிறது இல்லை அதே சமயம் அவர்களுடைய வீக்னஸை மறைக்கிறதும் கிடையாது இதுதான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய மாபெரும் சிறப்புன்னா அது மிகையாகாது அப்போ அ அர்த்தகாமான் குருன்னுங்கிறான் அவர்களுக்கு வந்து பொருள்லையும் இன்பத்துலையும் கொஞ்சம் ருச்சி இருக்கலாம் ஆனால் அவர்கள் பெரியவர்கள் அவர்களை கொன்றுவிட்டு நான் இந்த உலகத்தில் இந்த ராஜ்யம் சுகம் பவர்லாம் அனுபவித்தேன்னா எனக்கு எதை பார்த்தாலும் ரத்தம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உணர்ச்சி இருக்குங்கிறான் ருதிர பிரதிக்தானு போகானு ருதிரம்னா ரத்தம் பிரதிக்தானு போகான்னு ரத்தம் கலந்த மாதிரியே இருக்கும் ஏன்னா யுத்தத்தில் கொன்று விட்டால் அதை அவங்க ரத்தத்தோடு விழுவார்கள் அது மனசுக்குள்ளே பதிஞ்சுடும் அப்புறம் எதை அனுபவித்தாலும் தாத்தாவையும் குருவையும் கொன்று அந்த ரத்தம் எல்லாம் பார்த்தது ஞாபகத்துல இருக்கும் இல்லையா அது அப்படியே வர்ணிக்கிறான் கிருஷ்ணர் பொறுமையா கேட்டு மேலும் அர்ஜுனே பேசுறான் அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது